அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை என்று கருதப்படுவாள் அப்படிங்கிறது கருத்து ஜெகவீரபாண்டியனார் சொல்லுகிறார் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல சுவைப்பட சமைக்கிறது அன்போட கணவனை மதிக்கிறது அப்புறம் வ வீட்டுக்கு வர்ற பெரியவங்களை எல்லாம் போற்றுவது அப்புறம் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டி அவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு குணம் அன்பாக பேசுகிறதாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் விருந்தினரை உபசரித்தல் உறவினர்களை ஆதரிப்பது உறவினர்களுக்கும் உதவி செய்வது வரவறிந்து வழங்கல் அப்படிங்கிறார் அதாவது வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தானம் பண்ணணும் அற்றான் அளவறிந்து ஈகன்னு பின்னால் சொல்ல போகிறார் அறநெறி ஒழுகல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மமான வாழ்க்கையை நடத்துறது இதெல்லாம் இயல்பாக அமைந்தவளே இனிய வாழ்க்கை துணையாவாள் இதெல்லாம் இயல்பாக இருக்கணுங்கிறார் அதுக்கு காரணம் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படிப்பட்ட என்விரான்மெண்டில் அந்த பொண்ணு வளர்ந்துருக்கணும் இந்த இயல்பெல்லாம் குச்சேலருடைய மனைவி கிட்ட சுசீலையிட்ட இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடலை மேற்கொள்ளாக காட்டுகிறார்கள் கொண்டான் சிறுவரவும் கொண்டேன் சுசீலை அன்பு கொண்டு ஆதரித்தாள் குமரேசா கண்ட மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை அதாவது திருக்குறள் குமரேச என்பான்னு ஜெகவீரபாண்டியன் எழுதியிருக்கார் அதில் முதல்ல கதையை சொல்லி இந்த திருக்குறள் பாவச் சொல்றார் கொண்டான் சிறுவரவும் கொண்டேன் சுசீலை அன்பு கொண்டு ஆதரித்தாள் கொண்டான் சிறுவரவும் கொண்டு ஏன் சுசீலை அன்பு கொண்டு ஆதரித்தாள் குமரேசா கண்ட மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை கொண்டான்னா தன்னை கொண்டவன் கணவன் அவனுடைய சிறுவருமானத்தையும் கொண்டு சுசீலை அன்பு கொண்டு ஏன் ஆதரித்தாள் அப்படின்னு படிக்கணும் எதனால் ஆதரித்தாள்னா குடும்பத்தில் அப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருந்தாள்ங்கிறார் மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை அப்படின்னு அந் அந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஜெகவீர பாண்டியனார் அவரே பிற மேற்கோள்களை எல்லாம் காட்டியிருக்கார் அது எல்லாருக்கும் சொல்லணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறோம் மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர் அப்படின்னு நான்மணி கடுகிகை பாடல் சொல்கிறது வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து விருந்து ஓம்பி திருவாக்கும் தெய்வத்தையும் யஞ்ஞான்றும் தேற்ற வழிபாடு செய்வதே பெண்டிர் சிறப்பு அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற ஒரு நூல்லை பாடல் நாற்பத்தி மூணு சொல்லுகிறது வருமானத்துக்கு தகுந்த வழக்கறிந்து எப்படி செயல்படணும் செலவு செய்யணும் பார்த்து சுற்றத்தை எல்லாம் ஒதுக்காம பணிவோட விருந்த செய்து விருந்த போற்றி அப்புறம் செல்வத்தை வளர்க்கிற தெய்வத்தையும் எப்போவும் தெளிவாக வழிபட்டு வணங்கிறது தான் பெண்களுக்கு சிறப்பு அதாவது கணவனுடைய வருமானத்துக்கு தகுதியான செலவை தெரிஞ்சு செஞ்சு திரும்ப திரும்ப அதே அர்த்தம் வருகிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள்னு பார்க்குறோம் உறவினர்கள் தனது கோப பயந்து ஒதுங்காத வண்ணம் அவர்களை விரும்பி விருந்தினர்களை பேணி செல்வத்தை மேலும் மேலும் உயரச் செய்கின்ற தெய்வத்தையும் எப்பொழுதும் தெளிவாக அதாவது ஆழமாக தெளிவாக தெளிந்த மனத்தோடு வழிபட்டு வணங்குவதே அல்லது தெளிந்த மனத்தை வளர்ப்பதற்காக வழிபட்டு வாழ்வதே பெண்களுக்குரிய சிறப்பாகும் அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது மேலும் சில மேற்கோள்களை பார்க்கலாம் ஜனகர் சீதையை திருமணம் செய்து கொடுக்குற போது சொன்னார் இந்த சீதை என்னுடைய பெண் உன்கூட இருந்த அறத்தை கடைப்பிடிப்பாள் உன்னுடைய திருக்கரத்தால் இவளுடைய திருக்கரத்தை பற்றுவாயாக அப்படின்னு ஸ்ரீராமர்கிட்ட சொல்றதாக வால்மீகி ராமாயணத்தில் பார்க்கிறோம் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீ தவ பிரதீட்சாம் பத்ரம் தே பாணிம் கிருண்வ பாணினா இது முதல் காண்டத்தில் எழுபத்தி மூணாவது சர்க்கத்தில் இருபத்தேழாவது ஸ்லோகத்தில் இருக்குது சுவாமி விவேகானந்தர் மகானானதுக்கு காரணம் அவருடைய அம்மா தான் சொல்கிறாங்க இல்லையா அவருடைய அம்மா புவனேஸ்வரிங்கிற அந்த தாய் எனக்கும் அந்த ஒரு பாக்கியம் உண்டு என்னுடைய அம்மா என்ன வளர்த்தின காரணத்தினால்தான் நானும் இப்படி ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்து அதன்படி வாழக்கூடிய ஒரு பாகியத்தை பெற்றிருக்கிறேன் இந்த இடத்துல அதையும் நானும் என்னோட வாழ்க்கை அனுபவத்தையும் சொல்கிறேன் உபாத்தியாயான் தசாச்சாரியா ஆச்சாரியானாம் சதம் பிதா சஹசிர்து பித்ருன் மாதா கௌரவேணாதிச்சியே மனு சொல்கிற ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு உயர்ந்தவள் தாய் அப்படிங்கிறார் உபாத்தாயரை காட்டிலும் பத்து மடங்கு பெரியவர் ஆச்சாரியர் ஆச்சாரியரை காட்டிலும் நூறு மடங்கு பெரியவர் தந்தை அம்மா வந்து அப்பாவை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உயர்ந்தவள் கௌரவேண அதிரிச்சே அப்படின்னு சொல்லியிருக்க அப்புறம் எத்தனை நாரியஸ்து பூஜ்யன் ரமன் திற தேவா எத்தை தாஸ்து நூஜ்யன் சர்வாஸ்தாஃபா கிரியோதி ஜாமயோய் வினியத்தியாசு துலம் நஷோசந்தித்து எத்தை தா வர்த்ததே எந்த வீட்டில் பெண்கள் அழுகிறார்களோ அந்த வீட்டில் அறக்கர்கள் புகுகிறார்கள் எந்த வீட்டில் பெண்கள் போற்றி வழிபடப்படுகிறார்களோ அந்த வீட்டில் தேவர்கள் குடிகொள்கிறார்கள் இதுவும் மனுவனுடைய உபதேசம்தான் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம்